நீழாதுங்கனகி தடீத்த உஷ்ணம் பாராஸ் ஹம்சுதிதமோ சரிம் யாத்திய பே கோலாதை நைதமிதம் பூயே வாய நட்சத்திரம் மகம் என்ன ஏற்றம் பெற்ற மளிகை மாமனிகள் மங்கடா சாசனம் பண்ற துய்யமதி பெற்றவராக தூய் கொஞ்சம் கூட மாசு மறுபடியும் இல்லாம தூய்மையான ஞானமுடையவராக இருப்பார் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் அப்படிப்பட்ட இந்த நாளில் ஒரு அழகான உபன்யாசம் திருப்பாவை திவ்ய பிரபந்த வலிகையில திருப்பல்லாண்டு திரு முடிந்து இப்பொழுது திருப்பாவை அடியனுக்கு சீட்டு குழுக்கெல்லாம் விழுந்திருக்கு இந்த திருப்பாவையினுடைய ஒன்ற மணி நேரம் இப்பவே ஒரு கால் மணி நேரம் ஆயிடுச்சு மேல போனா உட்கார அதையும் பார்த்துக்கணும் நம்ம விஷயத்தை சொல்லிட்டு இருந்தோம்னா ஜனங்களை உட்காருவாடான்னு பார்க்கணும் இல்லையா அதனால அடியுக்கு இப்ப உடல் நிலை ரொம்ப தாழ்ந்த கிடக்கிறது அதனால ரொம்பவும் சிரமப்பட முடியாது என்னுடைய சிற்றறிவுக்கு கொசூரிய பிரபவோ வம்சா கொசால்ப்ப விஷயாமதித்தரம் மோகார் உருவே நாட்டு சாதாரணம் தான் காளிதாசன் காளிதாசனை சொல்லி ஆரம்பிக்கிறேன்னா அடியனுடைய படிப்பு காளிதாசன் தான் ஆரம்பம் இங்க தாபனார் காளிதாசன் ஆரம்பித்தார் காளிதாசன் ரகுவம்சன் குமார் சம்பவம் அது முடிச்சுக்கும் மாதம் கிராதாது என்று கூறும் மற்ற வித்வான்கள் போல அல்ல ஒழுங்காக முறையாக பாடம் கேட்டவன் எல்லா கிரந்தங்களையும் அலங்காரம் தர்க்கம் வியாகரணம் எல்லாம் பாடம் கேட்டவன் அடியுடைய காசுல ஆசை இல்லை வெளியூருக்கு போக மாட்டேன் திருவரங்கத்தி என்பதுமான் தான் எனக்கு வேற பெருமாளையும் சேவிக்க மாட்டேன் வேற ஊர் வாண்டான்னு இருந்தார் அப்படி அந்நாலே இருக்க முடியல நான் குழந்தை குட்டிக்காரன் அவரும் குழந்தை குட்டிதான் இருந்தாலும் குழந்தைக்குட்டியில் ரெண்டாவது பார்த்து பான்மாவன் நான் சொல்ல முடியல ஆகினாலே அவரிடத்தில் ஒழுங்காக திருப்பாவை ஆராயினப்படி காலட்சேபமாக அடியனுக்கு சாதித்தான் அந்த சுவாமி இப்போது நில உலகில் இல்லை அடிய அவருடைய பெயரை சொல்லுவதற்கு பிள்ளையாக இருக்கிறேன் வேலை சொல்லும் பிள்ளை என்று இருக்கிறேன் ஆகையாலே அந்த பெரியவர்கள் பால் இங்கே திருவரங்கத்திலேயே இந்த மதராசிலேயே ரொம்ப பிரசித்தமாக இருந்திருந்தவர் ஸ்ரீரங்கம் சடவோபாசா சுவாமி எனக்கு பெரியதாக பன்னாராகணம் அவனுக்கு திருப்பாவையை ஒன்று விடாமல் பலர் ரசிகர்கி சபா பொசோ நூற்றி அவர் பின்னால போவேன் அப்படி ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு ஆச்சாரியனாக தேடி ஒவ்வொரு சாஸ்திரங்களை கற்றவன் நான் அதனாலதான் காளிதாசன் தான் ஆரம்பித்தேன் சொல்றான் சூரிய வம்சம் என்னுடைய அற்ப புத்தி நான் இந்த சூரிய வம்சத்தை பேச நினைப்பதில் சின்ன வைத்துக் கொண்டு பெரிய கடலை கடக்க நினைப்பது போலே நான் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட அற்ப கொண்டு அடியேன்னு அனுபவித்த பிரகாரம் அந்த கால வேகம் ஒன்னேகால் மணி நேரத்திற்குள்ளே என்ன சொல்ல முடியுமோ அதை சொல்றேன் அது விட்டு போக்கே இது விட்டு அடியேனுடைய குறைபாடு இல்லை காலத்தின் கோளாறு காலம் அவ்வளவுதான் நமக்கு அலோ பண்றது அதனால முதல்ல திருப்பாவை என்ற நூல் தலைப்புக்கு என்ன பேர் திருப்பாக திருப்பாவைன்னு சொல்லலாம் திரு பெரிய வீராட்சியாராகிற பாவை பெண் இந்த பாவை என்பது சொல்லானது தமிழ் இலக்கியத்தின் நான் கவலைப்படாதே ஒதுக்கிவிட்டார் தமிழுக்கு வராதேன்னு ஒதுக்கிவிட்டார் என்ன எதிராது யாரும் படிக்க மாட்டேங்கிறார் அந்த இலக்கிய பாவை போல மல பாவைக்கு அன்பாகிய என்ன அன்பேயோ பாவை என்பது தமிழ் இலக்கியத்தில் நான் சற்றபடி அழகாக இருப்பவரை பாவை என்று சொல்லுவோம் அதனால் அத்திரு என்ற பெரிய பிராட்சியாரை போன்ற பாவை அப்படின்னா திருப்பாவையில என்ன அர்த்தம் கிடைக்கும்னா பாவை என்ற சொல்லுக்கோ பட்டினத்தார் ஒரு பாட்டு பாடுறார் ஆடி சதித்திடுமா போதே இது பட்டினத்தார் பாடல் இலக்கியத்துக்காக மட்டும் எடுத்துட்டேன் நான் சைவம் சொல்ல மாட்டேன் இலக்கணத்திற்காக மட்டும் மேற்கோளுக்காக சைவத்தை சொன்னால் குறையாகாது என்று அண்ணங்கராஜ சுவாமி அவருடைய திருவுருத்தம் வியாக்கியான எழுந்து உள்ளார் நான் மேற்கோளுக்காக எடுக்கிறேன் போத்த பாவையானது அவன் ஆட்ட சூற்றகாரிய ஆட்ட அது ஆடி ஆடி கலிங்கிடுமா போதை தானா ஆடாது அது ஆட்டியா ஒருத்தன் ஆட்டுவான் அது போல வடிவாயிருக்கிற பெரிய பினாத்தியார் போன்ற பெண்களின் வரலாறு திருப்பாவை பார்த்தா என்ன தெரியும் சித்தம் அத்தியாபய ஆயிரக்கணக்கான ஸ்ருதிகளின் சித்தமான அர்த்தம் பாராட்டியம் பிறருடைய பயனுக்காகவே பிறர் உகப்பது எம்பருமானுடைய முகப்புக்காகவே தான் கைங்கரியம் பண்ண வேண்டும் எது செய்தாலும் பகவதாஜா பகவத் கைங்கரியம் பகவத் பிரீத்திகரம் நாம சொல்றதில்லை பகவத் கைங்கரிய ரூபமாக நாம் செய்கின்றோம் அப்படிப்பட்ட ஒரு பாராட்டியம் நின்று பேர் இந்த திருப்பாவை அழகாக ஒரு சூத்திரம் சொல்லுவார் சீரங்கம் சடவோபாச்சிய சுவாமி வேயன் தங்கள் குலத்துதித்த விட்டுசித்தன் மகள் கோதை தோழியனை மல இருள் உற்று உறங்காமல் நீராட வருகவனை கேப்புதல் திருப்பாவை அவர் சூற்று அழகா சொல்லிட்டார் திருப்பா வெளியாழ்வார் மகளான ஆண்டாள் தன்னுடைய தோழிமார்களை அஜான இருள் உற்று உறங்காமல் நீராட வருகனக்கெ புதல் திருப்பாவை என்று எனக்கணம் சொன்னான் ஆகையால திருப்பாவை என்பது பாரதந்திரத்தை நாம் எம்பெருமானுக்கு பரதந்திரமானவர்கள் நாம் இது செய்தாலும் அது பகவானுடைய பிரைச்சிக்காக என்று செய்ததுதான் நமக்கு ஸ்வரூபம் அதாவது அனன்யர்கள் அனன்ய அனன்யார்கேஷத்துவம் அனன்யரணம் அனன்யபோகம் அனன்யபோக வேறு போனோதில்லை ஆகிய மனோ நவப நவமி பிதா ரிஷ் பேயோ ரமதி ஸ்கீ மமாத்மா ஆதார போக்தாசியா முதல் மந்திரமான திருமந்திரத்தில் பகவானே போக்தா என்று சொல்லப்பட்டது அவன் போக்தா நாம போக்கியம் அவனால் அனுபவிக்கப்பட வேண்டிய போக்கியம் நாம் ஆகையால நான் எம்பெருமானைத் தவிர வேறொருவனுக்கு நான் போக்கியமாக இருக்க மாட்டேன் எம்பெருமானுக்கே நான் பௌக்கியமாக இருக்கவன் என்று சொல்லுவதான் அனன்ய போக்கியத்துவம் அனநிய போக்கியா தவிர வேற ஒன்றும் கைங்கரிய அனுபவத்தில் என்பது சட்டம் அல்லவா ஆகையாலே ஆகையாலே திருப்பாவை என்பது இந்த நோக்கத்தில் ஆரம்பிக்கிறது அதுல இன்னும் சில பதங்கள் இதில் ஆகப்படுறது அதையெல்லாம் சொல்லு திருப்பாக விடுவிடுற பத்து பத்து பாட்டா ஒரு சொல்றார் மார்கழி நீராட நீராட நீராட போது வீர் போது எதிரி ஓங்கி உலக உச்சமன் பேர்பாடின் ஆம்பள் அம்மா வைக்கு சாற்றி நீராடினார் நீராடாக என்ன பொருள் என்றார் இதையெல்லாம் முடிவு பண்ணிக் கொள்ளாமல் திருப்பாவையின் சொன்னா ஒரு உபன்யாசம் பெங்களூர்ல திருப்பாவை மகாநாடு அதுல ஒரு பெரிய வித்வான் பேசினார் ஆண்டாள் திருப்பாவை நோன்பு நோற்று பலன் பெற்றாள் நோன்பு நோற்றாள் ஆண்டாள் ஐயாதி திருப்பாவை நோன்பு நோற்றாளா நோன்பு நோற்றதற்கு பார்க்கு ஏதாவது இருக்கிறதா ஒன்றும் காணும் அதனால திருப்பாவை என்பதை நாம எப்படி எடுத்துக்கொள்ளணும் ஒரு பாவனா பிரதத்தாலே நினைவு திருப்பாவை என்பது மானசீகமான உணர்வு மானசீகமான உணர்வு எப்படி போறேன் நாலு உதாரணம் சொல்றார் திருப்பாவி யாக்கியான திரும் கடல் ஞானம் செய்தேனும் யானே எண்ணம் கடல் ஞானம் ஆவேனும் யானே எண்ணம் கடல் ஞானம் உண்டேனும் யானே எண்ணம் கடல் ஞானம் கீழ்ந்தேனும் யானை எல்லாம் தான் தான் தான் தான் என்றார் என்ன அர்த்தம் பொருளை இடைவிடாது நினைக்கின்றோமோ அந்த பொருளானது நெய்வதை தன்னடையே நெஞ்சிட வரும் அதுக்குதான் பிரகர்ஷம் பாத்திரங்களில் பாவனா பிரகர்ஷத்தை நிறைய பார்க்கிறார் ஆழ்வார மாறல்ல ஆண் நிலைமை போய் பெண் நிலைமையாய் பிச்சேரிங்கிற திருவாய்மொழி நுட்பந்தாது ஆழ்வார்க்கு ஆண் நிலைமை போய் பெண்ணிலம்ன்ன ம மானசீகமாய் தான் பெண் என்ற நிலையின் மனம் மதால பெண்ணை அடைந்து பேசுவது உண்டு அதே போல இன்னொரு இடம் பிரசதாரம் அகம் மத்திய அகம் சர்வம் மத்த சர்வம் அகம் சர்வம் எல்லாம் என்னாலே நான் தான் எல்லாம் பாவனா பிரகசத்தாலே கண்ணையே பகவானா சொல்லுகிறார் வாமதேவ மகர்ஷி அகம் சூரியம் நான் தான் சூரியன் நான் தான் மனு இவர் மனு மீது சூரியனும் இல்லை சொல்றார் பாவனா பிரகசத்தாலே கண்ணை சூரியம் அதே போல ஆண்டாளும் பெரியாழ்வாரிடத்திலே ஆண்டாள் எப்படி இருந்தா அனன்யார சேஷத்துவம் உத்தமர்க்கென்று ஒன்னித்தெழுவன் தலைமுறைகள் மாவர்க்கு என்று பேச்சுப்படி வாழ்கின்றேன் கண்டாய் மன்மதனே ஆக மாம்பருமானுக்கென்று ஏற்பட்ட என்னுடைய ஸ்தனங்கள்லாம் வேறொருவருக்கும் ஆகாது அனன்யார்கள் சேதம் வானிலை வகுத்த யாதத்தின் வேண்டு அவுதேவர்களுக்கு அவர் அமையை கானிலை திரிவதோர் நரி புகுந்து கடப்பதும் நிற்பதும் ஒப்பா என்ற பாட்டுகளாலே எவ்வருமானிடத்தில் தான் அனன்யார்கள் வணங்கிய ஹோக்கே நிலை சொல்றான் அப்படிப்பட்ட ஒரு தன்மை வாய்ந்த ஆண்டாள் என்ன நீராட்டம்னு என்ன எழுத்தவுடனே நீராட்டம் மார்கழி நீ சொல்றேன் அவதாரியே நினைக்க முதல் பாட்டு மார்கழி தீங்கள் முப்பது பாட்டுடைய சாரம் சொல்றேன் என்றால் என்ன நீராட்டம் நீராட்டம் என்ன திருநெடுந்தாண்டில் ஒரு பாசுரம் தோழியை பரவால நாயகி தோழியினிடத்தில் கேட்கிறார் அணியரங்கம் அழுதுமோ தோழி ஏ தோழி அணியரங்கத்தில் போய் அடலாமா தான் அணியரங்கம் அழுதுமோ தோழின்னு கேட்டா கேட்டவ என்ன பண்ணா நாங்கள் சொல்ற டிக்கெட் வாங்கிட்டோம் தஞ்சாவூருக்கு போக முடியாது எந்த ஊருக்கு டிக்கெட் வாங்கணுமோ அந்த ஊரு தான் போக முடியும் இவ அணிய ரங்கம் ஆழுதுமோ தோழின்னு கேட்டான் எங்க போகணும் திருவரங்கம் தான் பொற்றாமரை கயம் நீராடம் போனாள் பொற்றாமரைக்கயம் என்பது பராசன பட்டர் செய்வாராம் பொற்றாமரைக்கயம் என்பது அழகிய மனவாள அழகிய மனவாளன் நான் கூட பெயர் வச்சுக்கலாம் அழகிய மனவாளன் ஆனா இந்த பதினாலு அழகிய மனவாளன் ஒருத்தன் தான் திருவரங்கத்து எம்பருமான ஒருத்தன் தான் அழகிய மனவாளன் அவனுக்குதான் அழகிய மனவாளன் பேரு பராசரபட்டர் திருநடந்தாண்ட வியாக்கியான பொற்றாமயக்கயம் என்பதில் பெரிய பெரும் ஆழைகள் அழகிய மனவாளி அந்த பொற்றாமரைக்கயத்தின் நீராற அனுவல்கோனாள் கிடையாதுன்றது கிடையாது பிரகர் தாடை வர சொல்ல ஒற்றாமரை பறை பறை பறைனா இப்படி வந்து இந்த திருப்பாவே பறைனா என்ன என்றால் செல்வகலாசாலை சொற்கு தமிழகம் பறை என்பதற்கு பிராப்பியம் பொருள் அப்ப பறை பறைனா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு உன்னை வாய்மடைத்த பயனாக உன் குணங்களை ஆர்வத்தால் பாடாதார் பாட்டு என்றும் பாட்டு அந்த கேட்டாவே ஆர்வத்தால் பாடுகின்ற பாட்டு அதனுடைய குணங்களை பாடுதல் அந்த குணங்களை பாடி இந்த பாடி பறை கொண்டு பிராப்தியமான பெற்று என்று இது சுவாவதேசம் அல்ல சில வித்வான்கள் நினைச்சிட்டு இருக்கா சுவாவதேசம் திருப்பாவை இல்லை அவ மனசுல நினைக்கின்றத சொல்றாரு எழுதியிருக்கார் சுத்தசத்தம் எம்மாவையா நான் அண்ணன் சுவாமி திருவுரு அண்ணன் சுவாமி திருப்பாவை சுவாபதேசம் எழுதியிருக்கார் அவரை அடிப்படையாக கொண்டு விற்பாலத்திலே அண்ணங்கராச்சார் சுவாமி பல சுவேசங்களை எழுதினார் அவரும் தாண்டோனியாக எழுதவில்லை தாண்டோனியாக எழுதவில்லை சுவாமியும் சுத்தத் தலை அங்கெங்கே வியாக்கியாதார்கள் பெரிய வாக்கியால் உள்ள இறைவனவாள திருமால் நாயினார் அங்கெங்கே உள்முருளாக சொல்லுவதை திரட்டி நமக்கு கொடுத்தார்கள் நமால எம்ப கட்டி இல்லைன்னா அது தப்பு திருப்பாவு தப்பு சுவதேசம் தப்பு அப்படின்னு சொல்றவா இருக்கு மூளை அது உடைய எட்டாமீனாலே தப்புன்னு சொல்ற அப்படி பறை என்பது உண்டு பறை பிராபியம் இப்படி சில பதங்களை வைத்துக் கொண்டு நாம மேல போனோம்னா முதல் பாட்டு ஸ்ரீவாசியத்தை ஒட்டினது திருப்பாவை சீவாட்சியத்தை ஒட்டுகிறது இங்கே நம்ம சீபாட்சியம் கேட்டவா இந்த ஊர்ல அடியுன்னு அஞ்சு வருஷம் சீவாட்சியம் சொன்னேன் கேட்டவாழ் இருக்கா கேட்காதவாடும் நிறைய கிரத்துக்கு முகவுரைவோ வடமுறையை சொல்றார் என்னவோ புரியல முகவுரை முன்னுரை திருப்பாவைக்கு முன்னுரை நாலு பாட்டு நாலு ஸ்ரீவாக்கியத்துக்கு நாலு வதிகரணம் முன்னுரை அதாவது முதல் சூத்திரம் பிரம்மத்தை பத்தி விசாரம் பண்றோம் இரண்டாவது சூத்திரம் காரணம் மூணாவது அனுமானத்தால் பலனில்லை அறிய முடியாது பகவந்தான் இகக்காரணம் இதெல்லாம் நிச்சயம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஈஸ்வரே நாசம் தந்து சாஸ்திரம் ஆரம்பிக்கிறார் அதே போல இங்கேயும் முதல் அஞ்சு பாட்டு முன்னுறை முதல் பாட்டின் எத்தனை மணிக்கு என்ன வரதோ நெஞ்சு அப்படியும் நோக்கி வச்சிக்கல கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமா திருப்பாக சொல்றேன் என்ன ஞாபகம் வருஷம் அதை சொல்ல வர நாப்பத்தி அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு திருப்பாக வருஷ வருஷம் தவறாமல் திருப்பாவை சொல்லி சொல்லி போர் அடிச்சு போட்டு அதனால எட்டரை மணிக்கு சுவாமி என்ன சொல்றார் எட்டரை மணிக்கு மேல வச்சுருனங்கள் இருக்க மாட்டார் சாப்பிட போவாங்க உன்னி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே நாம திராமண வைக்காதான் உயிர் மாதிரி ஆகையால எட்டரை மணிக்கு எந்த இடத்தில் வருவோம் நிறுத்திவிடுறேன் அதுல முதல் பார்த்து படிக்கிறேன் மனவாள மாமிகள் உபதேச ரசனமாலேன முதல் பாட்டில் பண்றார் என்ன பண்றார் மொழி உபதேசம் கேட்க உபதேசமாய்ப்பேன்னே மன்னிய தீர்வெண்பில் விற்று ஆச்சாரியரிடத்தில் உபதேசத்தால் கேட்ட அர்த்தங்களை அழகான வெண்பா என்ற பாட்டில் போட்டு பின்னால் வருல்ல போ சபதம் பண்ற அதே போனே தாங்கள் என்ன செய்யணும் நாம எல்லாரும் தீர்த்தமாட நீராட போவோம் பகவத் அனுபவத்திற்கு போவோம் மார்கள் நீராட போதும் நீர் போதுமினோம் நல்ல காலம் மார்கழி மாறும் மார்கழி மாதம் எல்லாருக்கும் ஒரு கல்யாணம் பண்ணக்கூடாது ஒண்ணுக்கும் ஆகாது ஆனா மார்கழி மாசம் நல்ல மாசம் ஏன் நல்ல மாசம் சொன்னார்னா பகவானுடைய அபிமானம் ஆசானா மார்கட்சி இருக்கோம் எம்பருமான அபிமானித்தான் இந்த கால வரிசையில இந்த மார்கழி மாதம் மார்கழி மாதத்தோட தட்சிணாயணம் முடியல தை மாசத்திலிருந்து உத்தராயண ஆரம்பத்துக்கும் தட்சிணாயண முடிவுக்கு நடுவில் விடியற் அந்த விடியற் தேவர்கள் ஆராதனம் பண்றது அதனாலதான் திரு மார்கழி மாதம் கூட விடியற்கால பகவானுக்கு ஆராதனம் பண்ணணும் என்ன பிரசாதம்னா நமக்கு எவ்வளவு வசதி இருந்தாலும் அது கொடுக்க வேண்டிய பிரசாதம் போங்கல் முற்காண்ணம் வெண்பொங்கல் தான் பண்ணணும் வெடியற்காலதான் திருவாராத பண்ணணும் என்று இது என்னுடைய சொந்த சரக்கல்ல பார்ப புராணத்தில் இருபத்தி அஞ்சு மாஹ இருபத்தி சொல்லப்பட்டிருக்கிறது மொத்தம் பன்னெண்டு மாசத்துக்கு பன்னெண்டு ரெண்டு ஒரு கூட ஒரு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஏகாதசி எல்லாம் சொல்லுது அது வைகுண்ட ஏகாதசிக்கு வைபவம் சொல்லுங்க அதனால மார்கீமாக காலம் காலம் தேசம் சௌரியமாக ஏற்பட்டது இந்த நல்ல காலத்தில் நல்ல தேசத்தில் நீராட போவோம் பகவல் அனுபவத்திற்கு போவோம் நீராட போது போறவா போங்கோ நீராட உறவா அங்கோவா போங்கோ என்ன அர்த்தம் திருப்பாவை எல்லாமே உள் பொருள் பெரும் மேலி எல்லாரும் திருப்பாவை சொல்றா எல்லாருக்கும் அருள் கேள் இன்னால்தான் சொல்லலாம் ஒண்ணு சட்டம் கிடையாது சர்வாதிகாரம் யார்வாடா சொல்லலாம் ஆனா ரெண்டு கற்று பெரிய வாழ்த்த ஒரு ஆவச்சி கேட்டிருக்கணும் அதை நாம சமன்வயம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஞானம் இருக்கணும் ரெண்டு ரெண்டு யா்வான சொந்ததான் மூட்டை தூக்குறது யாருவானா உண்டு சாமத்தை சக்தி உள்ளவங்களும் இல்லையா பகவத் அனுபவம் பண்றவாள் முன்னால போகணும் அவளை பின் நாம போகணும் நீராட போதுவையும் பொதுமினோ நெழையும் நீரிழையின் ஆவணங்கள்லாம் நல்லா போட்டுருக்கா ஆவண நேரிழின்னா ஆபரணங்கள் நிறைய அணிந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன ஆபரணம் மனவாளர்கள் ஆச்சாரம் என்று காட்டார் தலைக்கு ஆபரணம் பிரணாமம் கைக்கு ஆபரணம் அஞ்சலி வாய்க்கு ஆபரணம் மங்களாசாரணம் இதுதான் ஆபரணம் இந்த ஆபரணங்களை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் சீர்மல்காய்ப்பாடி செல்வக்கு நிறுவி பெண்களை கூப்பிடுறார் பால் பொங்குகின்ற செல்வம் மகிழ்ச்சிக்கவே செய்துட்டு திருப்பாவுக்கு ஆய்ப்பாதி பெண்களே என்று செல்வம் கூர்வெயர் கொடுதொழில நந்தபோபன் குமரன் இதெல்லாம் உள்பொருள் சொல்றதுன்னா டயம் போறாரு கூர்வேல் கொடுந்தொழில நந்தகோபன் குமரன் ஏதா அந்த கண்ணிதை இழந்தீங்க அதாவது தாய்க்கு பயம் கொடுவானா தாய்க்கு முரண்டு பிடிப்பானா தாபரா பயமுருவானா கூர்வியல் கொடுதொழில நந்தகோபன் குமரன் குமரனா ரொம்ப சவியமா இருப்பான் ஏதாந்த கண்ணிய சோரை இளம் சிங்கம் அத ஆச்சாரியரிடத்தில் பவ்யமாய் இருப்பான் தன் பெருமை எல்லாம் விளங்கும்படி இருப்பான் என்பதாக பூர்வாச்சாரியர்கள் சொல்லுவான் அப்படி ஏதாந்த கண்ணிய சோரை இளஞ்சிங்கம் கார்மேனி கெண்கள் திருவேணி புருஷம் கிருஷ்ண பெண்களு வேதம் கருத்த திருமேணியை உடைய நீர நேரத்தியாமல் அதனால கார்வேணி செந்தன் அங்க அந்த செல்லாமலை கொண்டு கண்ணை உடையவன் செங்கன் சென்ற செல்லு திருமேனி காரமேனி சென்றன் கருண் மதியம்போது முகத்தான் சந்திர சூரிய முகம் சந்திர சூரியன் போது இருக்கும் அப்படிப்பட்ட முக்கியம் நாராயணனே நமக்கே பறை தருவான் நம்ம ஸ்ரீவைஷ்ணவா நெச்சீர திருமன் போத்துக்கிறவ நாம திருமன் தான் போத்துக்கிறவரு யோஜனை பண்ணிக்கோங்க நெச்சீர திருமன் போத்துக்கிறவாள் நாராயணன் தான் தெய்வம் நாமதான் அதிகாரி பலன் கொடுக்கிற அவன் நாராயணன் நாராயணா பிராத்தியமும் அவனே அவனை பலமும் அவனே பல பிரதனும் அவனை ஆச்சாரிய அதாவது சோபாய் வேதாக்கிறேது தன்னை தானாக தானே அடமிக்கும் உபாயமாகிறவன் என்று சொல்லி ஆரோர் புகழப்படிந்தேனோர் என்பவன் அனுகிறாச்சார் சொல்லுவார் புகழான்னு சொல்லலாமா வைஷ்ணவன் புகழை எதிர்பார்க்க கூடாது ஆச்சாரியில் சூற்றது லாப எதிர்பார்க்க எதிர்பார்க்க நம்ம எல்லாரும் மரியாதை பண்றான் இதெல்லாம் எதிர்பாராமல் நாடாத மலர் நாடி நான் ஆறாண்டு திருவடிகள் வைப்பதே இவ்வாத்மாவின் கடமை என்று சொல்றபடி புகழை எதிர்பார்க்க கூடாது அதாவது நீ போல என்று பாட்டில் செய்யக்கூடாது நீ வதோ கைத்தரியமா செய்யும் கொண்டாடினா அதை ஏற்றுக்கொள்ளலாம் படித்தேரோர் என்பதால் முதல் பாட்டு இரண்டாம் பாட்டிலோபாதை விட வேண்டியதே சொல்றான் பற்ற வேண்டியதை சொல்ற விழ வேண்டியது சொல்றேன் என்னது நெய்யும் நோ பாலும் நோ மகிழ்தோம் மலர்த்தினாமியும் செய்யாத செய்யும் தீக்குறளை சென்னோதோ இந்த ஆறு சொல்லியிருக்காரு சாப்பிட மாட்டோம் பாருணம் அதாவது நைசரத்தில் ஒரு ஸ்லோகம் அண்ண பற்றியே தூரு விடுறா தமயந்தி நலன் தூரு விடுறான் தமயந்தி தூரு விடுறான் நலன் தப்பி அந்த அன்னத்தை பார்த்து சொல்றா நலன் கவனிக்கிறானான்னு பார்த்து செய்தியை சொல்லும் இல்லாத போனா சொல்லாது மத கராட்சா காஞ்சான தூண்டி சீத்தேன் காரியாந்தரங்களை ஈடுபட்டிருக்கிற உனக்கு சொல்லாது என்ன காரியாந்திரன் எதன் அதையா சீட்டாடு அதுக்கப்புறம் வெற்றி வேண்டு சீட்டெடுத்து சாப்பிட மாட்டான் பரமாத்மாவை அதாவது பாடி நெய்யுண்ணோ எம்பரமான பாடினால் பால் நெய்யெல்லாம் வர நெய் உண்ணும் பாருணம் நாட்காலே நீராடி பருவ நீராடி நாட்காலை விடிவோரை பகவானை பண்ணி குணாபோகம் பண்ணி நீராடி நாட்காலே நீ குடிக்கிறது நாட்காலே நீராது நீராது மைய எழுதும் கண்ணுக்கு மையமாட்டோம் மலர் வச்சுக்க மாட்டோம் எட்டும்னா மலர் வைக்க முடியும் அதுவும் தமிழ் இலக்கியத்தை ஒட்டினது மலர் தமிழை மலரை நேர வச்சுக்கிறது இல்லை கூந்தலை நல்லா விரிச்சு பூவை நடுவில் வச்சு முடியணும் தமிழ் நூல்களிலே பெண்கள் அதிக மனம் கமழுமா என்ன காரணம் தலையில வைத்திருக்க உள்ளிருக்க அந்த தலை அந்த பூனால மன ஏறி போயிருக்கா குளிக்கிறதுனால மனவர் இதனாலதான் ஆண்டாள் மழை இருக்காம முடியும் செய்யாத செய்வோம் முன்னோர்கள் இன்பமுத்துவாடு தெரு திருமாதே மனோரமடை சொன்னார் முன்னுறவர் மொழிகளில் உள்ள பெற்றோன்றால் மனவாரமாக செய்யாதனை செய்வோம் அண்ணோரும் வைஷ்ணவாக்கு இப்ப நிறைய பழகி இருக்கு நிறைய வந்திருக்கு இவர் அவரை பத்தி கோல் சொல்றது அவர் இவரை பத்தி நரசிமாஜாவ சீரகத்துக்கு மெட்ராத்துக்கு சும்மா போல சொன்னார் குரு வைஷ்ணவாழ்க்கு எனக்கு தீக்குறளை சென்னோ விரத்தியாருக்கு தீமை பயக்க கோல் சொல்ல மாட்டோம் ஐயமும் பிச்சையும் அந்தனையும் கை காட்டி ஐயம் ஒரு பிடி பிடிச்சி தாரம் பண்றது இன்னொன்னு பார்க்கறதால அழகு போறது ஐயமும் பிச்சையும் ஆண்கனையும் கைகாட்டி ஊழியும் ஆள் நாம் எல்லாம் எப்படி உஜீவிக்கிறோம் என்று உகந்தேறோம் என்பாயும் பாட்டு அதாவது அரசியல் என்று நம்ம குடும்பம் நம்ம சொந்தக்காரன்ற அன்பிருக்கக்கூடாது அன்பு கடக்கணும் குடும்பத்தை தாண்டணும் நம்ம ஊரை தாண்டணும் நம்ம மாகாணத்தை தாண்டணும் உலகமழாவே நிற்கணும் அன்பு நான் தேச பிரேமம் விஸ்வ இந்த நாடு வாழணும் அண்டான் பொங்கி உலக அடைந்த உத்தமன் நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினான் திஞ்சி நாடெல்லாமும் மாறி பெய்யும் நாடெல்லாம் எங்க ஊருக்கு மழை பெய்யணும்னு நாடெல்லாம் மும்மாரி பெ மூணு மாதிரி பெய்யணும் மூணு மழை என்ன மூணு மழை மூணு மழையாக அஞ்சி விற்கும் அந்த மழை கற்பூர் நெறி தவறிய பெற்று கோர் மழை என்றெல்லாம் சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் கற்பூர் நெறி தன்னுடைய செம்போல் வழுவாக ஆட்சி செய்யிறவனுக்குமாக அந்த மூன்று விதமான மழை பெய்ய மாறித்வ ச முதல்ூணு மழை வாழ்கடலை வையந்தகல வாழ்கடலை தகடியா வையந்தகடியா அன்பே தகடியா காட்சி இந்த மூன்று மழையை பெய்து என்று சொல்றான் பலவிதமான அர்த்தம் சொல்றான் நன்றி ஓம்புகள் போதில் பொறிவந்து வாங்க கஷ்மாற்றை கரண்டான் பார்க்க அதாவது திருவாய்பினுடைய கோசமிருந்தி துத்த சமிர்தி பால் கீர சமிருந்தி பால் நிறைந்திருக்கும் பசுக்கள் நிறைந்திருக்கும் என்று நாட்டு வளம் நாட்டு வளம் சொல்றான் அளித்ததில் நாயனை வந்து வடமதுரை வைத்தன இங்கே சென்னையிலேயே இருந்துள்ள இருந்த காரம்பா சுவாமி இந்த பாட்டை வித்யா மகாத்மியம் சொல்றது திருப்பாவை போற்று காரபங்கா சுவாமியோட பிரசலம் ஆக திருக்குமாரவாணி பூர்வாசிரமம் குமாரவாடி சுவாமியின் அப்படியே சேர்ந்து அந்த புத்தகத்தை பதிப்பிச்சோம் சுத்தம் பண்ணி போட்டுக்கோ அதுல சுவாமி வித்யா மகாத்மியம் பிரம்ம வித்ய மகாத்மம் பிரம்ம வித்தியை பண்ண முன்னால பண்ண பாவம் எல்லாம் ஒட்டாது அழிஞ்சு போகும் பின்னால பண்ற பாவங்கள்லாம் ஒட்டாது அத போய விழையும் கூதருவார் நின்ன ஊட்டியாகும் அவ்வளவுதான் சொல்ல முடியும் இந்த டைத்துக்கு இதுக்கு மேலே அதிகமாக உள்ள போதா முடியாது ஒரு மாதம் ஒரு மாதமே போறாது அடியே இருக்குது ரெண்டு மாதம் வாட் திருப்பா ஒரு மாதம் போறாரு சொல்றேன் தள்ள எழுச்சேன்னு சொல்றேன் பாதி முழுங்கிறேன் பாதி சாப்பிட்றேன் பாதி முழுங்குறேன் அதே போல அடுத்த கண்ணா நானாவது பாட்டு அது விட்டு போச்சு கண்ணான்ற பாட்டில் ஈராடம் மகிழ்ந்து நாங்களும் மார்களின் ஈராடம் எழுந்து மழை கொத்து கொத்து கொத்து நாங்கள்லாம் குடிக்க வேண்டாமா தண்ணீரா தடாகம் தண்ணீர் நினைந்தால் நாங்கள்லாம் குடிக்கலாம் இல்லைமா தேவ பிரார்த்திக்கிறான் மண் மழை தேவர பிரார்த்திக்கிறான் பச்சை நினைவு அதுலேயும் ஒரு சூட்சுமாற்றம் சொல்லப்படுறது வைஷ்ணவாதிகாரிகளுக்கு தேவதைகளெல்லாம் கைவிட்டு வாய்முறைத்து நிற்கும் என்று அர்த்தம் சொல்றது அதனால்தான் ஆதாயிடமே நமக்கே பணி தருவான் என்ற கோபி இடைத்தீர்கள் நேரத்தை உத்தரவு போடுறான் மழை பெய்யான் மழை பெய்யும் மாதிகளின் ஈராட முகம்தேரோடு என்பாய் என்று மழை பெய்யவோடு என்று பிரார்த்திக்கிறான் ஒங்கி ஒரு மாயனை திருநாமத்தி ஏற்கனும் தாமோதரனை செப்பு தாமோதரனை செப்பு தாமோதரனுக்கான கனகரான் அவன் திருநாமத்தை வித்யாம பிரம்ம வித்யைக்குள்ள மகாத்மத்தை ஆண்டாள் திருநாமத்துக்கு ஏற்றி சொல்றான் பிரம்ம வித்யா தீர காரியத்தை எம்பருமான திருநாமம் செய்யும் அப்புறம் புள்ள பத்து பாட்டு பத்து பாட்டு பெண்களை எழுப்புறத்துக்கு வாங்கிக்கிறார் அது காரணம் சொல்லிருக்கான் அழிவன பெருமாள் நாயனான் ஆற்றிலே இழிவாருக்கு கையை பூச்சிக்கிறதுக்கு அழிவணுமே ஒரு கடிவதுமே இப்ப எங்க அபிராமீரங்கத்தில் ரெண்டு மணச்சூ அந்த மணச்சூட பத்தி பக்தர் ஒரு சில வந்துடுறார் திருவனந்தாழ்வார் மேல படிச்சுட்டு இருக்காரு அந்த எம்பருமானுடைய சௌந்தரிய கடன் அழகு கடல் அல்ல வீசர் தான் அது நடக்க முடியலையா தலைதான் அதுல நுழையணும்னா அதுக்காக பிடிச்சுக்கட்டுக்கு ரெண்டு கம்பம் மணப்பு பச்சுவர்களுக்கா மனப்பூ ஆலம்பித அதுபோல பகவதமாகற ஆற்றிலே இழிவாருக்கு துணை வந்து வாழை பெண்களை கூப்பிடலாம் அதோட கூட இன்னொன்னு தமிழ்ல ஒரு பழமொழி இனிய கனி தனி உண்மைய சக்கரபுற கூட்டு கோவில் பத்து பேர் கூட்டு சாப்பிடணும் பிரசாதம்னு பெற வயசுக்கு பசிச்சு சாப்பிடுறது எல்லாருக்கும் விநியோகப்படுத்துவதற்குதான் பிரசாதம் அதனால ஏதாவது ஒவ்வொன்றா சாப்பிடக்கூடாது காரணங்கள் அகேமனவாடிமான்னு சொல்றார் அப்படி எல்லாரையும் கூட்டுகிறான் தகவலர்கள் கூட்டிக்கிறார் அந்தமாதிரி பிறரின்பத்து அடியர் ஊழியிருந்து அமைகிறார் கூட பொழுது வி பறவை சட்டம் போடுறது கிளம்புறது பறவை இடம் கூண்ட விட்டு கிளம்புறது அது பொழுது விழுந்துகளுக்கு அடையாளம் பிள்ளாயினா இதுதான் எதை உடல் சொல்றதுன்னு தெரியல பிள்ளாயினா அனுபவம் குறைந்தவளே என்ன அனுபவம் அடியார் ஊடாங்களோட சேர்ந்து அனுபவிக்க வேண்டியிருக்கிறார் முக்தே ரங்கராமான சுவாமி உபரிஷன் பாசிலேஜன் அவர் சமஸ்கிருதத்துல இந்த சுலோகத்தை திருப்பாவைய சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்கார் அவர் எழுதுறார் பிள்ளா என்பது பதம் கிடையாது நீ தூங்கலாமா அது முறையில் அதை அறியாறுகள் எழுந்த சீக்கிரம் வாரம் சகடாசுரவதம் இதுகளை எல்லாம் சொல்லி எழுந்திருந்தி எழுப்ப அடுத்த பாட்டில் கீழ் கீழ்த்து கிழி சென்ற முன்பம் ஆணைச்சார்த்தம் ஆணைச்சாட்டம் என்ற பாரத்வாரவர்த்தி அண்ணங்கராஜா சுவாமி ஊர்குருவி அண்ணங்கராஜா சுவாமியினுடைய நிர்வாகம் ஊர்குருமி ஊர்குருவினா அந்த ரெக்க நீண்டிருக்கும் கண்ணு நேரிடமா இருக்க ஆய காட்சி நீண்டவ பெரிய கண்கள் அந்த உடைய கண்களைத்தான் அச்சின்னு சொல்றது அந்த மாதிரி தலம் நீங்கும் பேச்சு பேச்சு பச்சை பேசு போச்சு பிள்ளாரியை எழுந்திரா ஜெய்மதனை எழுந்திராள் காசம் திறப்பும் கடகப்பையில் பயிர்களே ஆடான் நிறைய சத்தம் போடுறது அவ பாடுறான் வேலை செய்ய போது அந்த காலத்துல ஏற்க இருக்கிறவன் மன்ன நம்பி மர நேருக்கு அந்த வேலை செய்கிற சிரமம் தெரியக்கூடாது பாருவம் அதுபோல இவ்வாறு பாடுறான் ரவிந்த லோகனம் தபுர சலீனம் என்றுகத்தை மேற்கொண்டு பெண்களுடைய பாட்டு ஆவரண ஒளி மந்தானம் அபிமந்தானம் ஆந்தம் மத்த கட்டி கடல் கடையம் இதெல்லாம் கேட்க வேண்டிய பொருள் உடைந்ததற்கு எடைத்தின் தயிர் கிடையாது பொருள் உடைந்ததற்கடையாள ஒரு சில சூட்சமான அச்சங்கள் காட்டுறாங்க மட்டுமடிந்ததற்கடையாளம் அடுத்தாட்டுதாரர் வேலை பாராயணம் பண்றார் பொருள் விடுதற்கு பிராமணனுக்கு சத்யாவந்தனா தர்மம் போல இடைச்சிக்கு தயிர் கிடைக்கும் அவன் தயிர் கிடைந்தார் பொழுது உடைந்து போச்சு உணர்த்தும் பொழுது ஒடியது உணர்த்தும் அத சொன்ன அவரை கண்ணதிரானுக்கு ரொம்ப பிரியமானவள் இதெல்லாம் பாபதேசம் நிறைய இருக்குன்னு சொல்றாள் அதெல்லாம் சொன்னாங்க எட்டைக்குள்ள முடிக்க முடியாது ஒரு தலைமுடைய பாவாய் திருப்பாவைய ஒரு ரெண்டு மணி நேரம் உபன்யாசம் வச்சு ஒரு மாசம் கேட்டால்தான் அதனுடைய உள்முருள் எல்லாம் நிறைய கேட்க முடியும் நிறைய படிச்ச வாழ்க்கை நிறைய கேட்ட வாழ்க்கை கேட்டா அர்த்த விசேஷங்கள் மேல சில சரான்னு ஓடுற அர்த்தம் பத்தி போட்டா குடத்துல தண்ணி வராது ஆழத்துல போட்டா தான் கூட நிறைய தண்ணி ஆழ அமுட்கி அமுட்கி எடுக்கணும்னு சொல்லும் ஆழ அமுட்கி ஆ ஆழ அமுக்கினும் கடல் நீர் மூவா கடல் நீர் எவ்வளவு போது முக்கிய நாள் நம்ம யாற்றங்கள்ல கடல் நீர் அறிவுன்றது குடம் இந்த குடத்தாலே அறிய முடியாதுன்றது சாபி என்று சொல்றாரு அது போது வளமுடைய பாபாய் கண்ணனுக்கு ரொம்ப பிடித்தவள் பொதுவெல்லமுடைய பாவாய் எழுந்திராய் அதுக்கு என்ன அர்த்தம் சொல்றா கிருவானம் பிள்ளை கிழக்கு வெளுந்து போச்சு எளிமை சிறுபூது வெய்வான் பண்றான் சிறுபூது இதான் சிறுபூது தொழுவு பசுமாறு பால் கறப்பதற்கு முன்னாலே அது பிரசண்டா இருக்கணும்னு சின்ன பாத்தி ஆட்டிலேயே போட்டிருப்பான் புல்லு பாத்தி அதனால மேயர் அது பார்த்தா அது பிரசண்டா பால் கறந்துப்பான் பால கறந்து காலார ஓட்டி விடுவான் அது பெரு இது திருவாரம் பெருமை பறந்து மிக்க பிள்ளைகளிடம் போவான் போகுனின் போக்குள்ள பிள்ளை உள்ள பிள்ளை மிக்குள்ள பிள்ளை என்பராட்சியார் பாருங்க அந்த உடுமலை பேட்டை உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி பக்கத்தில் உடுமலை பேட்டை நோய் அதுல ஒரு பிரபந்தவா பாகவதர் ராமானுஜி அவர் திருப்பாவுக்கு அண்ணங்கராஜா எனக்கு முகவரை எழுதியிருக்கார் பாகவதர் எழுதினதுன்னு பார்த்து அவர் ராகவதற்கு வேற ரொம்ப நன்னா எழுதியிருக்காருன்னா அண்ணங்கராஜர் அவர் சொன்னார் பிள்ளை உள்ளபடி மெக்குள்ளவங்களை சீவழிச்சவர்கள் எல்லாரும் அங்காளா எல்லா பெண்கள் வந்தாச்சா ஓவான் ஒரு நாளைக்கு போகாமல் காத்துவா போலான்னா கிருஷ்ணா அனுபவத்துக்கு போகக்கூடாது இந்த ஆட்டு பொண்ணை கூட்டின்னு போனோம் இப்ப கிருஷ்ணனுக்கு ரொம்ப உணர்ந்தவா இவ்வளவு கூட்டின்னு போகணும் போவாங்க காத்துல ஜோதிகள உடைய பாவா எழுந்தாய் அடுத்து தூமணி மாடம் தூமணி மாடத்தை சுற்றும் விளக்கரிய தூங்குற பொண்ண எழுப்புறா ஒரு இடத்துல வயிற்றுல வந்து தெரியவரையும் மூணு ஊமை செவடு செவடு ஊமை தேவை இருக்கணும் குருந்தோட்டியாக நிந்தன பண்றது அவமானம் பண்றது மௌனமா இருக்கணும் குருடா இருக்கணும் வைணவன் அவ எப்படியோ போறான் அதை சிக்கி சண்டிகை தர்மேஸ்வரர் தான் நாம சிக்கிறவா இல்லை நாம அவனால் எவ்வளவுமானால் சித்திக்கப்படுவோம் அவருக்கு அவனுடைய சுபம் அவருக்கு என்ன முடியுமோ அப்படி நடந்துக்கிறார் சோம்பல் சுவாமி கூட்டாரைப்போ வாழும் சோம்பர் அந்த வாழும் சோம்பர் தான் சோம்பல் மனிதனுக்கு வைஷவனுக்கு சோம்பன் என்னடா பார்த்து அப்படியே சொல் தான் பெருமான் பார்த்துப்பார் பெருமான் என்பதுமான் எம்பருமான் எம்பருமான் எம்பருமான் பொருள் போகப்பட்டு மெய்மெய்யை மிகவும் வந்து ஆம்பி சரிந்து கொண்டு ஐம்பது நகர் கணக்கி காம்பரை தலை செலக்கி காம்பரை தலை சேர்த்து ஒரு பாகவர்த்தி அர்த்தம் இல்லை தலையில சோமை இருக்கக்கூடாது ஒரு தலையில தன்னைத்தான் காப்பாற்றி கொள்ளுவோம் என்கிற சோமை ஒரு தலையில இருக்க யார் தலையில அதுதான் நிச்சயோ அனந்தளோ ஏவம் பெண் மந்திரப்பட்டாரோ திருமந்திரத்திலே போட்டவன் இந்த மூணு இருக்கும் பூமையா இருப்பான் எவடன்னா இருப்பான் சோம்பலா இருப்பான் சோம்பலா இருப்பான் அதாவது எங்க டாப்பரார் சொல்லுவன் ஒரு சின்ன ஒரு சுவாமி ஐயங்கார் சுவாமி உட்கார்ந்து இருந்தார் இப்ப எல்லாரையும் சுவாமி சுவாமிங்கிறா அதுக்கா ஐயங்கார் சுவாமின்னு சொல்றேன் ஐயங்கார் சுவாமின்னு உட்கார்ந்து இருந்தார் இன்னொரு ஐயந்தார் சுவாமி போறாரு போற ஐயங்கார் சுவாமி உட்கார்ந்து இருக்கிற ஐயங்கார் சுவாமி தலைய பாட்டார் ஒரு காம்பு தலைய காம்பது அந்த காம்பார் தலை என்பரும் அவன் தலையில அவன்தான் எடுத்துக்கணும் நான் எடுத்துதான் நான் எடுக்க மாட்டேன் என் தலை என்னுடையதா நான் அதை நீட்டிக் கொள்வேன் இது என்னுடையது என்ன ஈஸ்வரனுடையது அவன் அவன் காரியத்துக்கு நான் கடை வயப்பட்டவனாயிருக்கணும் அந்த மேல் மந்திரப்பட்டாலும் மாமாயன் மாதவன் வைவுந்தன் மாமாயன் மாதவன் வைவுந்தன் மாமாயன் அவதாரங்களை சொல்றது மாதவன் தெருப்பாக்கடு சொல்றது வைவுந்தன் மோட்சத்தை சொல்றது ஒரு சுவாமி சொல்றான் ரொம்ப பொருத்தமா இருந்தது என்னன்னு நாமம் பலவும் தவினேதோ என்பன சொல்லும் அவரை நோக்கி சுமக்கம் போகும் அவசியம் தெரியும் பெரிய நம்பி போல்வாரை இன்னும் பாட்டு சொல்றது பெரிய நம்பி எப்படி இருந்தாருன்னா ஒரு சின்ன உதாரணம் கண்ணு போயிடுச்சு பெரிய நம்பிக்கை கிருமிகோழனாலே போயிடுச்சு அவருடைய திருக்குமாரி சிஆரோட காஞ்சிபுரத்தினர் எழுந்துள்ளிருக்கார் அவருக்கு ரொம்ப வயசு ஜாஸ்தியாச்சு அந்தமகாலம் வந்துருமோன்னு சந்தேகம் அவர் பொண்ணு சொன்னா பாப்பா சுவாமி தேவரனுக்கு சரீரம் ரொம்ப தளர்ச்சியா சீரங்கம் போயிடலாமே பிராணம் போய் போட்டு அதுக்கப்புறம் சொன்னா நா பிராணம் போட்டுக்கா சீரங்கம் எல்லாரும் ஸ்ரீரங்கத்துல போனாரா மோற்றம்னு நினச்சுப்பாங்க எந்த இடத்தில் விழுந்த இடம் சுடுகாடா போனாலும் உள்ளத்திலே எவ்வருமா இருந்தால் எந்த இடத்துல போனாலும் மோற்றமும் எத்தனை எத்தனை மரியதே தற்ற ஸ்ரீ வைகுண்டம் தற்ற ஸ்ரீரங்கம் எந்த இடத்தில் இருக்கதானோ அந்த ஸ்ரீரங்கம் அந்த வைகுண்டம் இதுதான் நம்ம சித்தாந்தம் அதை சொல்றாரு நோற்று சுவர்க்கம் உண்ணாமல் நோற்று சுவர்க்கம்புண்ணாமட்டும் நோக்காது இப்ப ஆனந்தத்த அனுபவிக்கிறேன்னா நோம்பே நோக்கது ஏன் எப்படி நோன்பு நோற்று சொல்றாருனா அதனாலதான் பதாற்ற தூடாது நோற்று சித்தோபாயத்தை பரிகிரகம் பண்ணி சித்தோபாயத்தை பற்றி சுவர்க்கம்புன்னு அதாவது பிரிக்கிற சுர்க்கம் கோட்டி சாது கோட்டி சாது கோட்டியில போய் நிச்சயசுகிறோம் சேருவார் என்று சொல்றார் அப்படி அப்புறம் கட்சி கலவை அதுல ரெண்டு பாட்டும் ரொம்ப முக்கியம் வர்ணாசிரம தர்மத்தை ஒருத்தம் பண்றான் கணக்கிடம் கட்ச வர்ணாசிரம தர்மத்தை பண்ற அந்த பாட்டுல பாதை கறந்துட்டு அவன் போறான் இந்த பாட்டுல பால கரைக்காம போறான் அது பால விட்டு வீடு வீடுதான் பால் வெள்ளமா இருக்கும் மேலே மேலே மழை வெள்ளம் பனி வெள்ளம் நடுவே மால் வெள்ளம் கீழே பால் வெள்ளம் ரொம்ப அழகா சொல்றாரு கீழே பால் வெள்ளமா நடுவுல மால் வெள்ளமா மேலே பனி வெள்ளமா மூணு வெள்ளத்தில் நிக்கிற அப்படி பதிவெல்ல மாடு இருந்து பணி கிரிம மாடு திருச்சி வெள்ள மாறி அவங்க மோச்சம் இல்லை திருவுருளம் உனக்கு மோட்சம் இல்லை போட்டு மஞ்ச சீட்டு விலைக்கு மோட்சம் மோட்சம் இல்லை உனக்கு ஒண்ணு தகுதி கிடையாது ஜனாய்வுக்கு மோட்சம் சபரிக்கு மோட்சம் வேடனுக்கு மோட்சம் தான் இவருக்கெல்லாம் மோட்சம் ஒரு எம்பரமான சதா நினைக்கிற மோட்சம் கிடையாதா அதை சொல்லி உள்ளின் வாய்கிண்டானி பொல்லாவரைக்கடி கிள்ளிக்கடிந்தானி கிம் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்கழம்புக்கார் எல்லாரும் பாவ நோன்பு நோக்க பாவைக்களம்னா அடியார் குழாங்கள் கூகும் இடம் பாவைக்கழம்புக்கார் வியாழம் எழுந்து வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று வெள்ளி எழுந்துட்டு வியாழம் இந்த திருவதிக்கடியில திரு சங்க தமிழ் மாத சங்கத்து தமிழ்ச் சங்கமும் அவன் இருந்து திருவந்திக்க அவர் திருப்பாவை போட்டிருக்கான் அந்த திருப்பாவில சொல்றான் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிட்டுனா வியாழன்றது ஆண் கிரகம் என்பது பெண்கிரகம் எப்படி சொல்றீங்கன்னா எவனுடைய ஜாதகத்தில் ஆழ்வார்கள் காலம் குறைந்து ஆண்காள் காலம் வந்தது ஆண்கள் காலம் குறைந்து பெண்கள் தலை அடுக்கும் காலம் வந்தது என்பது அரசியல ஒரு தீர்வு சொல்லலாம் எல்லாம் சொல்லலாம் வியாழம் பெண்ணும் பெண்ணும் குழைந்து நீராடாது நீராடவனும் நீக்கம் ஆடவானும் கொல்ல குளிரா அவன் சொல்றானே தகன வித்யாவரை இது வந்து தகன வித்யாவை சொல்றதுன்னு சொல்ற முப்பது பாட்டு முப்பது உபாசனத்தை சொல்றது இது தகன வித்யா உபாதன ஹதயம்னு ஒண்ணும் அது விரதே தாமரை அதுல பகவான் உட்கார்ந்து இருக்கான் அவ ஒரு தகரம் அந்த தகரத்தில் ஏராளமான குணங்கள் அந்த தகரத்தை அனுபவி அந்த தகரத்தில் இருக்கிற குணங்களை ஒன்று ஒன்றே தேடி அனுபவி குணங்களை தேடி தேடி அனுபவி அப்படின்னு சொல்றதுனாலே தகன வித்யாத்துக்குள்ள குளிர குடைந்து குடைந்து குடைந்து குணானுபவம் பண்ணாமல் அடுக்கையில் பட்டு கிடைக்கிறேன் எழுந்திரா என்று அதை பெண்ணுற ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொரு பதமும் முக்கியமான பதம்தான் என்ன சொல்லுவேன் என்ன வருவே அடியெடுக்கு இப்ப மணி எட்டு இருபதாச்சு கழுத்தாத்துலதான் தோன்றது விழுக்க என்ன இன்னும் நிறைய நாள் உபன்யாசம் போட்டிருக்காரு சுவாமி இன்னும் நிறைய நாள் உபன்யாசம் போட்டிருக்காரு மொத்தவா உபன்யாசத்துக்கு வரமோட உபன்யாசம் லேட்டா எடுத்துன்னு வராம இருந்திருக்காரு கைது முடிப்பார்க விசுவாசம் ஏற்படும் அடுத்தது உகழ் புழக்கடை தோற்குவாது அதுல வாய் பேச வாய் பேசும் நங்காயில் நாதமுனை போன்ற ஆச்சாரியில் எழுப்புவதால் அமைந்த பார்த்து நான் அவரை நங்காய் எழுந்திராய் நாணாராய் நவுடையாய் நாணாராய் வைஷ்ணவர் சொன்னபடி நடக்கதேன்னா வெக்கப்படுறோம் ாய் நாடையாய் மட்டிருந்தா போராவுடையாய் ஆனாதாய் யாவுடைய வயலில் தாவை வாய்ப்பு உங்கள் குறிக்கொடி உங்கள் எடுவார்கள் எங்கள் சக்கரம் ஏண்டும்க்கையன் பங்கையர் கண்ணானை என்னுடைய சக்கரம் ஏண்டும் கடைக்கையன் பங்கைய கண்ணாந்து நம்மாழ்வாறை சொல்றதாக மீதுவார் சொல்ங்கையக்கண்ண பல முக்கியம்ையில பங்கைய கண்ணன் எத்தனை அபயோகம் பண்ணியிருக்க அத பார்த்து பற்றி பாருவோம் பங்கைய கண்ணன் எங்கோளை எவ்வாயண் எங்கோ எத்தனைக்கு பங்கைய கண்ணன் சில சூச்சிதங்கள் சில அடையாளங்களை கொண்டு சொல்றது அடுத்தது எங்களார் வந்து கூலாமா உறங்கலாமா எழுந்து ஏற்ற விரதம் அவன் சொன்னான் அண்ணா தூங்கிட்டு இருக்கேன் தோண துணந்தாது செல்லுமின் நங்க உடனே சிவ சிவா வந்திருக்கா அவர் தண்ணியிலே திருவாய் நிற்க செய்தே செல்வர் இளைஞரையும் அகசியமாவா போதே அங்க நம்மளை போல்வார்களான அஜாதியர்கள் சந்திரமுக்கரனை கதையை பின்னமரத்தில் உட்கார்ந்து திருப்பாவைய திருவாயு அசந்தானம் பண்ணுவான் அப்போ அந்த திருவாய்மொழி கவிஞரால் அந்நிலேர்ந்து வலிமை அளவு எழுந்தருவது இல்லை நேர்கிட்ட வலிமை அழகு எழுந்த அதுபோல இந்த நிலையில் தகவல் ராம்பாபு சொல்லக்கூடாதுன்னு நாங்கள் போதில் பெரிய வருகிறது உன்னுடைய வாய்க்கால் நானா கடிமை தொலைபதி கட்டிக்காதீங்க நீர்கள் நீங்களே நானே தான் நானே தான் ஆயுடுதான் கணிக்கமனுக்கு என்ன இருக்க வேண்டும்னா ஒருவன் இல்லாத கொற்றத்தை ஏற்று சொன்னாலும் தான் வைணவம் அயோக்கிய அடியேன் அடியேன் இது ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது அடியேன் கட்சங்க போய் சொன்னாளா எல்லாரா வாழ தேவட கொர சொல்றாள் அடியேன் தங்கியான என் பாவம் எல்லாம் குறைஞ்சது அவ சொல்ல சொன்ன என் பாவம் பட்டர் அப்படியே வாழ்நா சோத்திரம் பண்ணாரா சில பேர் பட்டர் சொன்னாரா அவர் சோத்திரம் பண்ணாரா அந்த சோத்திரம் பண்ற அளவுக்கு கிட்ட குணங்கள் இல்லை அவர் கிருமையினாலும் எனக்கு உண்டாவத்தும் சொல்றார் இதான் நானே தான் நான் இல்லைதான் ஒரு தண்ணி போல் உறக்கின்ற வேறு உடையா கைவள்ளிட்டு எல்லாரும் நகர் அனுபவம் நான் அனுபவம் ஆத்மா அனுபவம் என்று நிறைய தாக்கியம் கொடுது என எல்லாரும் போன்றாரோ எல்லாரும் வைஷ்ணவ சமாஜ தர்சனம் அதாவது பொலிய போயிட்டு வந்து கண்டோம் கண்டோம் கண்டோம் கண்ணுக்கு என கண்டோம் என்று எங்கு பார்க்காலும் வைஷ்ணவரிசனம் சொன்ன ஒரு சிவ சமாஜ தர்சனம் அதை சொன்னார் அது வலிகம் பதினஞ்சு பாட்டாட்சி அரிசது நாயகானாய் கோவிலுக்கு போனா பெருமாள் துவாரபாத கால கஷேத்திரபாதர்களை சேமிக்கணும் அத நாயகமாய் பார்த்து சேவிக்கிறான் அம்பரமேந்த பெருமானிக்கு பதிவுகளாய் அந்தமானவர்களை இருக்க வேணும் இதோட சீந்து போட்டு அதுக்கப்புறம் துவயம் ஆரம்பம் துவயத்துல பெரிய வீராத்தியாரே ஒன்னவரம் உந்து மதங்களில் சேர்ந்த பெரிய விராக்கியார் நப்பிந்தை பிராட்சி விரும்புகிறாங்க குத்துவிளக்குல கண்ணனையும் நப்பினையும் அதிபதியுமா போதேன்னா அனஞ்சில தீம் அபிமான பங்கம் ஆகிஞ்சன்யம் அலங்காரம் அலங்காரம் இல்லாமல் வந்தோம் புரிஞ்சு போய் அதுக்கப்புறம் அன்றையான் அங்கன்மா நாள அங்கன்மா நாளன் தான் அதி மலைமுழைஞ்சு அதாவது நம்மால் நடந்தும் காட்சி தரவனு இருந்து சேவை சாதிக்கணும் சீரிய சிம்மாசனத்திலிருந்து நடை அழகணும் செம்மால் முகந்த இருக்கணும் இருந்து நடக்கணும் நடந்து வரணும் ஏன்னா மேல்ன்னட தேசத்திலிருந்து ஒரு சீ வந்து அந்த காலத்த வண்டி ஒரு சந்திர நடந்து வந்திருக்கார் சந்திரபுர்த்தி அடிச்சு போய் பண்ணுவார் அரே சுவாமி அங்க போய் பெருமாளை பாட்டு பாடி ஒரு மேல்நாட்டு சுவாமி வகிட்டு வரும் இருக்கார் சேவிக்கணும் தேவர ஏழை சரி நம்மளு அரே சுவாமியுடைய கையை பிடிச்சிட்டு வந்து சேவை சாதிச்சாராம் அதனால்தான் கைத்தள சேவை கைத்தலம் கையை பிடிச்சிட்டு சேர்த்து கைத்தலை சேவை அங்கிலிருந்து கைத்தலை சேவை ஏற்பட்டது பெருமாள் கையை பிடிச்சிட்டு எழுந்தபடி சேவை சாதிப்பார் அந்த கைத்தலை சேவை இன்னைக்கு இருக்கு அரே சுவாமி கைத்திர சேவை எல்லாம் இருக்கு அம்மாழ்வார் கைத்திர சேவை கைத்திர சேவை அங்கெல்லாம் இருக்கு அது அங்கன்மா நாளம் ஆடி மலைப்பிடிஞ்சு ஆராய் வந்த காரியம் வந்தகாகியம் அடுத்தது மங்களாசாதனம் எம்பருமாருக்கு பத்தாண்டு பாடுவது மங்களாசாதனம் ஸ்வரூபின் தவன் நோய் நில் அன்பு மங்களாசாதனம் ஸ்வரூபம் அப்படின்னு மங்களாசாதன பிரகடனம்னு ஒரு சிவகிரவந்து மங்களாசாசனம் பண்ணனும் பல்லாண்டு வளர்ந்தேன் பல்லாண்டு பாடி பல்லாண்டு பாடி முடிஞ்சவுடனே பிரார்த்தனை பண்றான் ஆளுக்கா பண்றா பிரார்த்தனை என்ன பிரார்த்தனை பறை கருவியாயின் பறை கருவியாயின் பறையில் தரவு திருவுள்ளமானால் பறையை கேட்டார அர்த்தம் சொல்றாரு ஐயமன் வாழ பெருமான் இங்கு அர்த்தம் சொல்லவில்லை வைக்கிறார்கள் அவரை கூடாரின் பரம போனா அந்த அக்ஸரத்தில் எல்லாம் அலங்காரம் பண்றாரு அவரை சொல்றார் மாரே மணி கூடாரம் கூடாரி அவர கதவைகள் ம்மேகம் சரணம்பரைதா மாமேகம் சரணம்பரைதா சர்வ தர்மான் பதிச்சைத்தான் கருவையை பெண் சென்று காணம் சேர்க்கும்போ அறிவொன்னு அதாவது பர்வ தர்ம பரித்தியாகம் சொல்லி உந்தன்மோடு உறவே நமக்கு ஒழிக்க முடியாது அறியாத பிள்ளைகளோ மந்தனால் உந்தன் மச்சிறுவே கீழும் விரைவா நீ காதாய்ப்பாரு வேற யாரும் ஆக மாட்டோம் நீதான் கொடுக்கணும் பறதான் கையை பறை பறை பறை சொல்வதே வரைஞ்ச வாக்கியத்துக்கு திருப்பா வைக்கணும் அர்த்தமே கிடையாது பறைந்த ஈற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா கோவிந்தா நாங்கள் என்று வரை உங்களிடத்தில் வாங்கிக் கொள்ளப் போவதில்லை பறையும் வளர்ந்தா பின்ன என்ன வரணும் எந்தெந்தும் பறைவொழிவான பறை ஒழிவான் போதில் உந்தோரே உந்தன்னோர் உற்றோமே யாவோ அதே மனவார பெருமாள் நாயனார் எம்பருமானுக்கும் தமக்கும் நவமித சம்பந்தத்தவன்மை எம்பி காற்றார் அதே மனவார பெருமாள் நாயனார் கேட்கிறார் எம்பருமானுக்கு நமக்கு ஒன்பது விதமான சம்பந்தம் நவமித சம்பந்தம் உனக்கே குறிப்பு காட்டாழ்வாரி நம்மாழ்வாருக்கு இல்லாத பக்குவம் ஆண்டா இருக்கும் நம்மாழ்வார் பகவத் கைதை பேசிட்டு கடைசியில நெடுமாக்கள் மைய சொன்னார் பாகவத முன்னாலே பதினாட்டே பகவதி சேவத்தை சொல்லி கருகீர உனக்கே நாம் ஆட்சோம் உனக்கே உன்னுடைய முகமலர்ச்சிக்காகவே நாங்கள் கைங்கரியம் செய்வோம் பிரீச்சிகரமாக செய்ய வேண்டும் உனக்கே நாம் ஆட்சோம் மற்ற அந்த சொல்றார் இங்கே பிராப்த விரோதிகிறதுன பிராப்த விரோதிகள் தனக்கென்ன தனக்கென்ன பண்ணுவது என்னுடைய சந்தோஷத்துக்கா எங்க சீரனை சொல்லுவார் ஆத்திமாரி சிவன் போட்டி ரொம்ப அழுச்சு போய் வர்றார் போய் வர்றார் அவருக்கு பாத்தியமா ஜிபன் பண்ண எவ்வளவு தவலை அடைய பண்ணி வச்சா அவருக்கு உடம்புக்காக பண்ணி வச்சாடி எனக்கு பிடிக்காதுன்னு தெரியுமா ஏடி பண்ணேன்னா உங்களுக்கு பிடிக்காதா போகுது எனக்கு பிடிக்கும் அது எனக்கு பிடிக்கும் கூடாது எம்மரமானுக்கு தெரியுள்ளமோ பகவத் பிரீதி உனக்கே தனக்கே ஆகான் என்னார் ஆழ்வார் அவர் தனக்கே ஆகான் நான் ஆண்டாருக்கு பெரிய பார்த்து சுருக்க வேண்டியா போனக்கே ஆகான் சொல்லாமல் உனக்கே தனக்கேயாக தான் உனக்கே ஆகான் சொல் உனக்கே நாம் ஆற்றிவோம் மற்றேன காணங்கள் அது எனக்கு என்ன பண் பௌக்கியதாபதி எனக்கு உன்னுடைய முகமதற்காகவே உணர்காரவே பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆக இந்த திருப்பாவைய வெந்த பாதி வேகாது பாதிதான் கேட்டுக்கோம் வெந்தது பாதி வேகாது பாதி தான் திருப்பாவை கேட்டுக்கும் நம்ம முழுக்கு கேட்கணும்னோம் போராடும் அதனால சுருக்கமா சொன்னேன் ரொம்ப அழகா திங்கள் திருமுகத்தில் வார்த்தை அணிவதுவை வைகவனன் கண்டறிய கோதை சொன்னான் திருவார் பெரியாதுவார் திருமாளான கோதை சொன்ன சங்கம் தமிழ் மாறி திருப்பாவை என்பது சங்கமா கூட்டம் சங்கீ கோயில் வந்தி இருந்து கேட்க வேண்டிய பிரபந்தம் சங்க தமிழ் தமிழ் என்பதற்கு இன்பம் என்று பொருள் சங்க கூட்டமாயிருந்து அனுபவிக்க வேண்டிய இன்பத்தை சுரக்கும் மாலை புப்ப மாலை ஒரு மாலை குறைஞ்சாலும் அந்த மாலைக்கு அழகியும் முப்பது பாட்டு கேட்கணும்னா அதை அழகும் அதனால சங்க தமிழ் மாலை முப்பது அதாவது தப்பாமைன்னா முதல் பாட்டு விட்டா என்ன சன் கண்ணனுக்கு ரெண்டுலா நாலு காலா நாலு கடையா நாலு கோளா ரெண்டு கோளா கண்ணனுக்கு ரெண்டு கோள் தானே நாலு கோள் இரு இரண்டு மாதிரி செல்வத்தின் செங்கல் இரு இரண்டு மாறுவரை தோல் இரு கண்ணனுக்கு ரெண்டுதான் போகலாம் பெண்களுடைய ஸ்பரிசத்தால நாதாச்சார் அதனால ஸ்ரீகளுடைய ஸ்பர்சத்தால் அடியாரனுடைய ஸ்பரிசத்தால் நாலு கை மலைத்தமாக எதுக்குமா எம்பது மாறு அங்க செவ்வாய் முப்பது தப்பா மீண்டும் பண்றது ரங்கன் திருமத்தில் செல்வ திருமணம் எங்கும் திருவருள் பெற்று பெரியவரு பெற்றுவார் என்று அன்றாள் திருப்பாவிக்கு அடியனுக்கு முழுக்கள் சொல்லணும் ஆசை ஆனா நம்ம ஆசைக்கு இது கயம் எட்டு முப்பத்தி அஞ்சு ஆட்சி அதுவும் சுருக்கின்றதுனால ஏதோ அடியனால என்ன முடியுமோ முடிந்த அளவு தேவிட்டிருக்கேன் இந்த ஊர்ல நான் பல தடவை திருப்பாவை வந்து இருக்கேன் திருப்பாவையே நன்றாக நித்தாரமாக வியாக்கியானங்களோட கேட்க வரும் சொந்தமாக இருக்கிறது தான் வேண்டாம் வியாக்கியானங்களோட கேட்கவும் ஸ்ரீ மகேர அமிர்தா